வணக்கம் செப்டம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று உலக நுரையீரல் புற்றுநோய் தினம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இரண்டு முத்தாலக் தடை மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தவர் ஜனாதிபதி மூன்று புதிய தொழில்துறை கொள்கையை வகுக்க பத்து பணிக்குழுக்களை உருவாக்கிய மாநிலம் குஜராத் இனி இன்றைய நட்டினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று இந்த ஆண்டு பருவத்தின் சராசரி மலையை விட மும்பையில் எவ்வளவு சதவிகிதம் அதிகம் பெய்துள்ளது இரண்டு ஒரு நாளில் இருநூறு மில்லியனுக்கும் அதிகமான மரங்களை எந்த நாடு நடவு செய்துள்ளது மூன்று அடுத்த ஆறு ஆண்டுகளில் ஃபைவ் ஜி யில் பில்லியன் டாலர் செலவிட எந்த நாடு திட்டமிட்டுள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி